வணக்கம் நற்றினையின் நித்தம் உருமுத்துலண்டைன் அவர்கள் எழுதிய நேர்மறை சிந்தனை என்ற கற்றரையில் சில பகுதிகள் ஆபல்களிடையே அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு மனம் பிளவுபடும் போதும் மன உறுதி பலம் குன்றிப்போய் விடுகிறது நாம் எதையாவது எதிர்த்து போராடும் போது அந்த எதிர்மறை சிந்தனையால் நமது மனம் பிளவுபட்டு நம் மன உறுதி விடுகிறது நாம் துவங்கிய பணி நாம் துவங்கிய பணி முற்று பெறாத நாம் சோர்வாக அல்லது தேக சுகம் இல்லாதிருக்கும் போது சக்தி இழந்தாற்போல் உணரும் போதும் நம்பிக்கை இழந்து மனச்சோர்வுடன் இருக்கும் போதும் நமது மன மிகவும் மோசமாக பலமிழந்து காணப்படுகிறது மேலும் என்னால் இயலாது என்று நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் போதும் நமது மன இன்னமும் பலமின்றி போக நேரிடுகிறது ஆனால் நம்மை சோர்வடைந்து பலம் குன்றச் செய்யும் அனைத்து விஷயங்களுக்கும் மாறாக நாம் செயல்பட்டால் நமது மன உறுதியை நம்மால் பலப்படுத்த இயலும் மனம் ஒருமுகப்பட்டு அமைதியுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் உறுதியாக ஏதோ ஒன்றிற்காக பணியில் ஈடுபடும் நமது உணர்வு உணர்வு சக்தியை நெறிப்படுத்தி வழிநடத்தும் நமது மன சக்தி அபரிமிதமான வல்லமை பெறுகிறது நம் மன உணர்ச்சிகளை உறுதியான சமநிலைப்பட்டிற்கு உணர்வதன் மூலமும் உணர்வை மிகைப்படுத்தி நமது மன உறுதிப்பட்டினை தீவிரப்படுத்துவதன் மூலமும் மற்றும் ஆன்மீக உணர்வுடன் நாம் ஒத்திருக்கும் தன்மையை நமக்கு நினைவூட்டி தன்னுணர்வின் இச்சக்தியை நமது உணர்வு நிலை மனதிற்கு உதவும் வகையில் செயலாக்குவதன் மூலமும் தியானம் பல வழிகளில் நமக்கு மன உறுதியை பலப்படுத்துகிறது தியானத்தில் பூரணமான பலனையோ அல்லது மாற்றத்தையோ எளிதில் தர முடியாது தியானமே மிகவும் எளிதானது எளிய தன்மை உடையது எனினும் இவ்வாறான எனினும் இவ்வாறான எளிமையான நிலையை அடைவது மிகவும் கடினமானது இதற்கு விடாப்பிடியான முயற்சி பயிற்சி பொறுமையும் தேவை வெற்றிகரமான ஒரு தியான பயிற்சிக்கு சீரான நற்பலனளிக்கும் தற்பயிற்சி வழிமுறை அத்தியாவசியமான முதற்படியாகும் கற்பயிற்சியில் விரரது அறிவுரைகளை ஒருவர் ஏற்க கூடாது ஏனெனில் அது அவர்களது அனுபவத்தை ஆதாரமாக கொண்டது இதற்கு பதிலாக சாதகன் வாயிலாக நேரடியாக பெற்ற உள்ளார்ந்த உணர்வை கண்டுகொள்ளவே முயல வேண்டும் இவ்வகையில் ஒருவர் தன்னம்பிக்கை பெற்று வகுத்து அறிந்து தீர்மானங்களை இயக்கும் திறனுடன் கூடிய மன உறுதியையும் திருத்தி செய்கிறார் மேலும் தனது சிந்தனை வாக்கு செயல் இம்மூன்றிலும் தனது மன உறுதியின் ஆற்றலை பரிமளிக்க செய்கிறார் உணவு மற்றும் உடற்பயிற்சியை சுலபமாக்குதல் மற்றும் அடிப்படையான நான்கு தூண்டுதல்களின் ஒழுங்குமுறை போன்ற ஒருவரது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியது சுய பயிற்சி சுய கட்டுப்பாட்டினால் விளையும் தன்னம்பிக்கையை விருத்தி செய்வதுதான் தற்பயிற்சியின் குறிக்கோளாகும் தற்பயிற்சியின் முழுமையான வழிமுறையும் தியான வழியும் அறிவாற்றலை பெறவும் மற்றும் மனம் முழுவதையும் கட்டுக்குள் வைக்கவும் சுலபமான வழிவகுக்கிறது நாம் நமது மனம் வாக்கு செயலை விழிப்புணர்வுடன் திகழ வழிகாட்டும் ஆற்றலை வளர்த்துக்கொண்டு தீர்மானமான முடிவுகளை எடுத்துக்கொண்டு மனதில் போராட்டம் இல்லாது தெளிவாக இருந்தால்தான் நம்மால் நமது மன ஓட்டத்தை கட்டுக்குள் வைத்து ஒழுங்குமுறைப்படுத்தி சமநிலைப்பாட்டை அடைய முடியும் நமது இறுதியான முயற்சி திண்ணமான நேர்மறை உணர்ச்சிகளில் வாழ்ந்த பயிற்சியாகும் சரியான உணவு கட்டுப்பாடு உறங்கும் பழக்கம் மிதமான பாலுணர்வு மற்றும் ராஜயோகத்தில் அறிவுறுத்தியுள்ளபடி முறையான மனோபாவங்களை திருப்தி செய்தல் போன்ற பல்வேறு வழிகளில் நம்மால் நமது உணர்வும் உணர்வு சக்தியை ஒழுங்குபடுத்த முடியும் தியானம்தான் எதிர்மறை உணர்வுகளை நமக்கு சாதகமாக மாற்றம் செய்யும் மிகவும் சக்தி வாய்ந்த சாதனமாகும் தியான பயிற்சியினால் மட்டுமே தீர்மானமான நேர்மறை உணர்வுகளை அப்பியாசித்து வெளிப்படுத்த சாத்தியமாகும் நேர்மறை உணர்வுகளின் வெளிப்பாடுதான் நமது வாழ்க்கையின் லயத்தையும் உருவாக்கிவிடும் நேர்மறை உணர்வுகள் ஒருவரது மனம் உடல் மற்றும் நமது புற உலக வாழ்விற்கும் சமநிலைப்பாட்டையின் இணக்கத்தையும் சமநிலைப்பாட்டையும் உருவாக்குவதால் நேர்மறை மற்றும் சாதகமான உணர்வுகள் என்று அழைக்கப்படுகின்றன எதிர்மறை உணர்வுகள் குழப்பமான அறிவுணர்ச்சியையும் உடற்பூற்றின் செயல்பாட்டில் முறையற்ற விளைவிக்கின்றன எதிர்மறை உணர்வுகள் மிருகத்தன்மையை ஆதாரமாக கொண்டவை நேர்மறை உணர்வுகளோ தெய்வீக தன்மையில் நிலைப்பட்டிருப்பவை ஆனால் சாதகமான பாதகமான உணர்வுகள் இரண்டுமே தீராத ஆவலில் இருந்து இழ்பவையே எனினும் சாதகமான உணர்வுகள் உயரிய ஞானத்தை அடையும் ஆவலில் இருந்துதான் உறுப்பெறுகின்றனவே தவிர லோகாயுதமான பொருட்கள் அல்லது சிற்றின்பத்தின் மீதான ஈடுபாட்டினால் அல்ல நுழையும் ஆவல்தான் ஒருவரை உள்ளொலி மற்றும் பிரபஞ்சத்தை ஆராய்ந்து கண்டுகொள்ள செய்யும் மேலும் கட்டுப்பாட்டிற்குள் குணர்ந்துவிடும் அன்பு இன்பம் மற்றும் அமைதி போன்ற நல்லுணர்வுகளும் இதனால் வெளிப்படுகின்றன இங்கு அன்பு என்பது கற்பனையான காதலை குறிப்பதல்ல இது பண்டைய கிரேக்கர்களை வியப்பில் முழுக்கு செய்த விசித்திரம் தன்னலமில்லாத ஒருவரின் எண்ணம் வாக்கு செயல் இவற்றின் வெளிப்பாடுதான் இது ஒருவரை பரந்த நோக்குடையாராக்கிவிடும் எவ்விதமான பிரதிபலனையும் எதிர்பாராத இந்த அன்பு உணர்வை பந்தம் பற்றி அல்லது சார்புத்தன்மையற்றவன் என்பதை காட்டுகிறது நன்றி வணக்கம்